மூவர் தமிழை எப்படி மோக்கிறார் அப்ப திருமுறைகளை எப்படி படிக்கணும் சுந்தரர் போல் பயில்கே என்று ஆசீர்வாதம் பண்ணும் அவர் வாங்க தனக்கு முன்னிருந்தவருடைய திருமுறை எப்படி படிச்சிருக்க அதனால சேக்கலா எப்படி எல்லாம் இதை எடுத்து ஆளுகிறார் என்பதை பார்க்கணும் அந்த பாதுகாப்ப படம் கொண்டு பார்க்க மாதிரி மறைகளாய நான்கும் என மலந்த செஞ்சொல் தமிழ்ப்பதியும் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவும் அன்பர் அன்பை நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்று ஏத்துவார் இது ஒரு பாட்டை வருகிற நாலாவது வரித்துவார் ஒரு நான்கைந்து பாடல் தாண்டி உறையூர் சோடன் மணியாரம் சாத்தும் தீரத்தை உணர்ந்த அருளீ அந்த உறையூர் சோடன் தன்னுடைய மால்வில் இருந்த அந்த அணியை பெருமானுக்கு எப்படி சாத்தினான் என்றால் அந்த நகை செய்த உடனேயே அப்படி எடுத்து வந்து சிவாச்சாரியார் கையில கொடுத்து பெருமானுக்கு அணியுங்க பெருமானே தன் கழுத்திலிருந்து நீங்க உடனேயே விரைவா நீ ஏற்றுக்கொள்ள என்று சொல்ல அந்த நேரம் அந்த தண்ணீரை முகக்க அதனால் பெருமாள் ஆரம்ப அந்த பாருங்க பார்க்க மாதிரி மறைகள் மறைகளாய நான்கும் என மலந்த செஞ்சொல் தமிழ்ப்பதிகம் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவும் அன்பர் தமை நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்று ஏத்துவார் இது ஒரு பாட்டை வருகிறது நாலாவது வரித்துவார் ஒரு நான்கைந்து பாடல் தாண்டி உறையூர் சோடன் மணியாரம் சாத்தும் தீரத்தை உணர்ந்த அந்த உரையூர் சோடன் தன்னுடைய மார்பில் அந்த அணியை பெருமானுக்கு எப்படி சாத்தினான் என்றால் அந்த நகை செய்த உடனேயே அப்படி எடுத்து வந்து சிவாச்சாரியார் கையில் கொடுத்து இந்த அணியை பெருமானுக்கு அணியுங்க என்று செய்யல தான் அணிந்திருந்தான் பல ஆண்டுகள் அப்படி நீரில் குளிக்கும் போது அது அவிழ்ந்து விட்டது பெருமானே தன் கழுத்திலிருந்து நீங்க உடனே இறைவா நீ ஏற்றுக்கொள்ள என்று சொல்ல அந்த நேரம் அந்த தண்ணீர் மூக்க அதன் அதனால இந்த நான்காவது ஐந்தாவது பாட்டு எடுத்துக்கொண்டு உரையூச்சோடன் மணியாரம் சாத்தும் திறத்தை உணர்ந்த பாருங்க பலவர் பெருமான் மணியாரம் சாத்திக் கொண்டு வரும் பொன்னி பாருங்க இந்த தன்னுடைய கழுத்தில் இருந்த மணியாரத்தை ஆனைக்கா பெருமானுக்கு சாத்தணும்னு நினைச்சு விழுந்தோன்னு நினைச்சிட்டாரு ஆனைக்கா பெருமான் அந்த அணியை அணிவதற்கு முன்னு இந்த காவிரி அணிந்திருக்கான் இந்த காதிரி அணிந்து அந்த குடத்துக்குள்ள போய் அவர் அவரணித்தாரா எப்படிதான் திருமுறை எடுத்து சொல்லுகிற மணியாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும் தீரை நீர் முழுகுதலும் போக கேதமுற அளவில் திருமஞ்சன குடத்தில் அது புக்காட்ட அந்த திருமஞ்சன முகத்திற்கு வந்தவர் அவர் தண்ணீர் மோக்க அதுக்குள்ள போய்விட அணிந்த அருளின் அவனுக்கு அருள் புரிந்த தன்மை திறக்க சாற்றினார் அப்போ அந்த பதியத்துல பதியத்துடைய தொடக்கம் நான்காவது வரி நான்கைந்து பாடல் தாண்டிய ஒரு பாடல் கருத்து இத்தனையும் முகந்து அப்படினா இப்படியாக திருவானை காவல் பதியம் சரிங்களா அங்கு தங்கு நாள் தயங்கும் பவள திருமேணி நீற்றர் கோயில் எம்மெருங்கும் சென்று தாழ்ந்து நிறை நிறை வெறுப்பால் போற்றி அங்கு நின்றும் போய் பொறிவிலன்பர் மருவிய தொண்டு ஆற்றும் பெருமை திருப்பாச்சிலாச்சிராமம் சென்றடைந்தார் பாச்சிலாச்சிராமத்தில் செல்றாராம் திருக்கோபுரம் பாருங்க இருக்குமா இருக்கு திருப்பாச்சிலாச்சிராமும் சென்றார் என்று நம்ம இங்கே சொன்னார் இங்கே எத்தனாவது பாட்டுல எத்தனாவது பாட்டில இங்கே எழுபத்தி எட்டுல எனவே திருப்பாச்சிலாத்திரம் சென்ற என்ன செய்றாராம் சென்று திருக்கோபுரம் இறங்கி தேவர் மலிந்த பெருந்து மணி முண்டில் வளங்கொண்டு தளமாக சென்று உள்ளிந்து முதல்வர் முன்னம் வீழ்ந்துறைஞ்சி நன்று பெருகும் பொருட்காத நயப்பு பெருக நின்று பரவிருளாதுழிய நின்று அங்க போய் பொருள் கேட்கிறதாம் என்ன பொருள் உத்தரம் அந்த வீட்டுக்கு வீட்டு செலவுக்கு அல்ல அடியூருக்கு கொடுக்கிற உணவுக்காக செய்ய அப்படி செய்த உடனே பெருமான் பணம் தரலையாம் தராதிருக்க அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோழவி பணியால் ஒரு பக்கம் அன்பும் இருக்குது இந்த பக்கம் ஏன் நம்ம கேட்டா தருவார் நீ தரல என்ற ஒரு அச்சமும் இருக்குது ஒரு காலம் ஏதேனும் தவறு செய்துட்டுமோ என்று எடுத்தது அந்த மாதிரி இருந்தாலும் நட்பு இருப்பதனால தோழமை பணியால் பொன்பெறாத திருவுள்ளம் புழுங்க அழிங்கி கேட்டா கொடுக்குறது இல்லையா பெரும் மனுஷன் எனக்காவா கேட்கிறேன் இப்படி சொன்ன அப்படி இல்ல புறம்பொருள்கள் முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே முகப்பேன்னா அந்த திருத்தொண்டரை வைத்து முறைப்பாடு உடையார் போல் என்ன முறைப்பாடு பெருமாட்ட முறையிடுகிறார் அதை கேட்கிற இல்லங்கிறார் அதைப் தான் உலகத்துல இருக்க வேற ஆள் இல்லையா போயா அப்படியே உரசி இப்படியா இருக்குது இவரது இல்லையோ பெறானார் இவர் தவிர உலகத்துல தலைமன் வேற யாரும் இல்லையா போவியா அப்படி அப்படி அந்த அந்த பாட்டு குறிப்பி இருக்கு ஆனால் சேக்கிறார் பெருமான் அப்படி ஒரே காணல எனவே பதிகத்தை முகந்த பாங்கு மட்டுமல்ல செய்கிறார் பதிகத்துக்கு ஆங்காங்கு விளக்க உரையும் தருகிறார் இந்த பதிகத்துக்கு உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி எடுத்து காட்டாவிட்டால் புலவலகம் என்ன பண்ணும் அத போய உன்னதான் கண்டமாக திருப்பாச்சியலாச்சும் எத்தனையோ பேருக்குலாம் கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு இவரல்ல இல்லையோ பெறான உங்களை தவிர வேற யாரும் இல்லையோ என்றுதான் எவனு நூத்துக்கு நூறு புலவனும் உரைத்தினான் சேக்கிடா செய்யல என்ன செய்யல இதெல்லாம் தங்கத்தில் தங்கம் முகப்பே முறைப்பாடு உடையார் போல் என்று கரைந்து பிரானார் மற்றும் இலையோ என்று எடுக்கின்றார் அப்படி பிரானார் இல்லையோங்கிறத வைத்து பாட போடலாம் அப்படி பாட போகின்றவர் நித்தமும் நீங்க நிலைமையில் நீங்கி நிலத்தடை புலங்களும் பிறப்பால் உய்த காரணத்தை உணர்ந்து அடிமை ஒருமையாம் உணர்த்தி பாருங்க பாட்டுல என்ன சொல்ற ஐயா நான் அந்த ஒரு பிறப்புலையா உனக்கு ஆட்பட்டிருக்கேன் ஏழு பிறப்பு உனக்கு ஆட்பட்டிருக்கேன் அப்படி இருந்து நீ தரலையாப்பா என்பதை சொல்றாராம் அது எத்தனாவது பாட்டு தான் இப்ப சொல்றேன் எடுத்துக்கிட்டோமா வைத்தனன் தனக்கேங்கறது முதல் பாட்டு அது முதல் குறிப்பை சொல்றார் சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாட்டு என்ன சொல்றார் இவரலாது இல்லையோ பெறானார் இவர் தராவிட்டால் இவரை மட்டும் அல்லவா வேற யாரோ என்ற கருத்து போல பாடுகிறார் என்று நாம நினைப்போம் ஆனா சைக்கலாப்பிட்டு நினைக்காமல் அதை ஒரு நாலஞ்சு பாட்டு தண்டி தாண்டி இரண்டாவது பாட்டு இல்ல மூணாவது பாட்டு இல்ல நான்காவது இல்ல ஐந்து ஆறும் இல்லை ஆ பதினோராவது பாட்டை பிடிக்கிற ஒரு மையும்ேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனும் ஆனேன்லையா நினைக்கிறேன் ஏழு பிறப்பிலும் உன்னை நினைச்சு வர உனக்கு அடிவனா இருக்கிறேன் அப்படி இருந்து நீ தரளி என்ன கருத்து எத்தனாவது பாட்டு பதினோராவது பாடம் பதினோராவது பாடம் இப்ப பாருங்க இங்க வந்தா இதெல்லாம் வைத்துக் கொண்டு வந்தால் நித்தமும் நீங்கா நிலமையில் நீங்கி நிலத்தடை உழங்கடும் பிறப்பால் உய்த காரணத்தை உணர்ந்து நொந்து அடிமை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி எந்த பாட்டினுடைய கருத்து பதினோராவது பாட்டை வாங்கிறது இந்த ஒருமையும் அல்லேன் எழுமையும் என்கிற பாட்டினுடைய கருத்தை பதினோராவது பாட்டை இருக்கிறது எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்கிறார் எத்தனை அருளாதோடீனும் ார் இவர் அலாது இல்லையோ என்பார் வைத்தனன் தனக்கே தலையும் என்னாம் என வழுத்தினார் தொண்டர் நீ எப்படி அந்த மாதிரி அது ஒரே காரணம்னு கேட்டா நீ எவ்வளவு அருளாவிட்டாலும் இவரளாது எனக்கு பிரான் இல்லை இல்லை என்று உரை செய்யும் இல்லையோ அப்படின் இல்லை என்று ஒரு எவ்வளவுதான் எனக்கு நீ பணம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி என்னை சரி எனக்கு ஒன்னத்தவர் ஒரு பிரான் இல்லையோ என்பதுல ஓகாரத்தை விடுத்து இவரளாது இல்லை என்று உரை செய்தும் இதெல்லாம் யார் சொன்னது கேட்கிறார் சொன்னது இப்ப அந்த அப்படி வைத்துவிட்டு அதன் பிறகுதான் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் அந்த பதியத்தினுடைய தொடக்கம் இப்படி தொடங்குது வைத்தனன் தனக்கே தலையும் என்னாம் என வலுத்தினார் இப்படி முதல்ல கருத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பாட்டு முதல் குறிப்பிட சொல்லுது அது இதெல்லாம் படிக்க போகுதுதான் நமக்கு எப்படி பாட்டு தெரியுது எல்லாம் தெரியுது ஒருமையும் ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியே இந்த பிறப்பு மட்டுமா ஏழு பிறப்புக்கு நீதான் உன்னதான் நான் அடிமையாக பண்ணேன் அடியவர்க்கு அடியனும் உனக்கு மட்டுமா உன் அடியோர்களுக்கெல்லாம் கூட அடியவனாக இருக்கிறேன் உரிமையால் உரியேன் உள்ளமும் உருகும் ஒன் மலர்ச்சேவடி காட்டாயி அந்த உரிமையில தான் உன் திருவடியை நான் காணும்னு நினைக்கிறேன் பாருமில்லை அருமையா பூகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிராமத்தையம் அடிகள் போர் துணை நாயனாருக்கெல்லாம் நீ அருள் செய்த பெருமான் இந்த பெருமான் அப்படி இருக்கிற பெருமாள் பெருமைகள் பேசி செய்யில் இவரலாது இல்லையோ பிரான நான் உடைய பெருமையே பேசுறேன் ஆனா என்ன கேட்ட போது தராது சிறுமையும் தருகிறேன் ஆனாலும் தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா ராணல்ல என்று கருத்தமையப்பாடுகிறார் என்று இந்த பதியத்தை இப்படி எல்லாம் செய்கிறான் எங்களுக்கு ஞான சம்பந்தர் பதியத்தை எடுக்கிறதுக்கு ஆன நாளை விட சுந்தர பதியத்தை எடுக்கிறது தான் நாள் அதிகமா கடைசியில் இவர் நூத்தி ஒரு பதியம் அவர் முன்னூத்தி லட்சம் பதிகம் இருக்குது இவரு எப்படின்னா அந்த பாட்டை முதல்ல முதல் தொடக்கமே பின்னாலதான் வருது கடைசி வடிய சொல்லி நடுவடியை நடுவில் பின்னால முதல் பாட்டை சொல்லி இரண்டாவது நூத்தி ஒரு பதிகம் தான் கிடைச்சிருக்கு ஏறத்தாழ ஒரு எண்பத்தி எட்டு பதிகம் அவங்களுக்கு முன்னூத்தி இருந்த ஒரு எண்பத்தி எட்டு ஞான சம்பந்த வெறும் கிடைத்ததே நூத்தி ஒரு கிடைச்சிருக்கு ஆனா கிடைச்சதுன்னா இப்ப இருக்கிற கிடைச்ச பதியத்திலேயே விளையாடுறார் இப்ப இருக்கிற பதியத்திலேயே நமக்கு எல்லா குறிப்பும் இருக்கு அப்படியானால் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் தெரியும் பார்க்கும்போதுதான் நெஞ்சை ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வாத்தருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வீ என்றெல்லாம் பெருமானதான் நினைக்கிறேன் சரி இப்படியாக எங்க பாரு எந்த ஊர்ல திருப்பாச்சல ஆச்சிராமத்துல பான்னார் இனி பாச்சலாச்சிராமத்தை விட்டு பாருங்க அதுல திருக்கடை காப்பு வரைக்கும் வராது இங்கனம் பரவி திருக்கடை காப்பும் ஏசினவல்ல என்று இசைப்பு என்ன ஏசின அல்ல பத்தாவது பாட்டு என்னமா இருக்குன்னு கேட்டா ஏசின அல்ல இகழ்ந்தன அல்ல எருமான் என்று எப்போதும் ஏசினால் இகழ்ந்த நாள்ல என்று சொல்வதனால தான் இவரளாது இல்லையோ பிரானா இருக்கும் பிரான் இல்லை என்று உரை செய்ய நான் உன்னை திட்டேன்னு சொல்லியிருந்தா நீங்க இவரளாது இல்லையோ என்று மாதிரி உரை செஞ்சிருக்கலாம் நான் ஏசவும் இல்லை இகழவும் இல்லையேப்பா அப்படின் போது அப்ப இவரலாது பிரான் மாற்றி இல்லை என்று உரை செய்யணுமே தவிர நீ வேற மாதிரி உரை செய்யினதாகும் என்றெல்லாம் பத்தின என்னமும் இப்ப அருமையாக பதிகத்தை படிக்கணும் எப்ப தெரியுது பதிகத்தை பாடியவர் இனி மேலே போகிறார் இவ்வகை பரவி திருக்களை காப்பும் பரவி எல்லாம் அங்கு கொஞ்ச நாள் இருந்தார் இருந்த நேயரை எங்க போறார் அப்பதி நீங்க அப்படினால் போய் ஆவி நஞ்சாடுவார் நீடும் எப்ப எப்பதியும் இருமருங்கிறதான் சொல்லிருக்கேன் இது ஒரு தொகுப்பு எடுக்கணும்னு ஒரு ஊரை சொல்லி அருகில் இருக்கிற ஊர்களெல்லாம் அல்லது இருமருங்கும் சென்ற இது பல பதியும் சென்று என்று வரமெல்லாம் தொகுத்து எத்தனை இடங்களில் இப்படி அருள் இருக்கிறார் அந்தந்த இடங்களில் இன்னும் என்ன பதிகள் இருக்கும் என்பதையும் ஆராயும் என்னைக்கு செய்ய போறமோ என்னைக்கு இருக்கணும் எனவே அங்கிருந்தவாறு புறப்பட்டு இருமருங்கரை இறைவர் பைங்கி எலியை திருப்பைங்க இலிக்கு போயிட்டார் பைப்பணி அணிவார் கோபுரம் இறஞ்சி பாங்கவர் புடைவலம் கொண்டு துப்புரல் வேணியார்கடல் தொடுவார் தோன்று கங்காளரைக் கண்டார் பெருமானை கண்டாராம் எங்கே இந்த ஊர்ல திருப்பைங்கில கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதரக் கைகுய்த்திறங்கி பண்டரை குடலார் மணங்கவர் பழிக்கு வருத்திரும் வடிவு கண்டவர்கள் கொண்டதோர் மயலால் வினவு கூற்றாக குளவு சொற்காருளாவிய என்று அண்டநாயகரை பரவி ஆரணிய விளங்கராம் அருந்தமிழ் புனைந்தார் பாருங்க அங்கேயும் திருப்பெய்களில் போகின்ற பொழுது அந்த பதிய கருத்தை விளக்கிறார் என்ன கருத்து கொண்டதடிவு கண்டவர்கள் கொண்டதோர்மயலால் வினவு கூற்றாக அவரு வடிவு கொண்டு வர்றாரா அவர் மீது காதலுற்ற பெண்கள் அவர் வடிவை நோக்கி வினவியதாக அப்பதி அமைந்திருக்கிறார் பாருங்க பதிய அமைப்பை சொல்றாரு பாட்டுக்குள்ள போல பாட்டுக்குள்ள போக போற எப்படி ஒரு பாட்டம் அப்படி பாத்தம் நாலா தான் நாலு தான் அதனால ஒன்னு ரெண்டாவது அடிவெல்கே அதாவது பெருமான் பிச்சைக்கு வருகின்ற பொழுது அவரை நோக்கி பெண்கள் சொல்லியதாக இந்த பதவியம் அமைந்திருக்கு பதிகத்தை படிச்சீங்கன்னா எல்லா பாடம் அப்படிதான் பாரு முதல் பாட்டு காரூல் ஆவிய நஞ்சை உண்டேருள் கண்ட வெந்தோடு கொண்டு என்ன மத்தியான பன்னெண்டு மணி ஆச்சுன்னா உங்களுக்கு பன்னெண்டு மணி ஆகுது எப்படி வர்றீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரூல் ஆவிய நஞ்சை உண்டேருள் கண்ட வெந்தலை அல்லவா கண்ணங்க அடையு கழுத்து இருக்குது பாக்க சைக்கிள ஏன் நஞ்சு சாப்பிட்டதுனால சரி கையில இருக்குன்னா எங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரியா பொன்பாத்திரம் போகாதீங்க பாண்டிச்சேரியில் எங்க ஊர்ல தங்கிடுங்கயா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு ஆனா அவரு ஒரு வெண்மையான தலையை எடுத்துக்கிட்டு பிச்சை ஓடு கொண்டு ஊறலாம் தெரிந்து என் தெவி ஏயா ஊரெல்லாம் தெரியுறீங்க அதுல ஒரு பருக்க காணாம ஊழலாம் தேரின் தென் தீவி பழி ஓர் இடத்திலே கொள்ளும் நீசா இருக்கும் செய்ய மாட்டேங்கிறீ பாறலாம் பானிந்தூம் பை ஆறமாவது நாகமோ சோலும் ஆரணிய விடங்கரீம் சரி பர்க்கிறீர் கொஞ்சம் நின்னு கேட்டு அந்த அவங்க எடுத்துட்டு வர வரைக்கும் இருந்தா தேவலாம் அவங்க எடுத்துட்டு வரத்துக்குள்ள அம்மா அப்படிங்கிறது அவங்க எடுத்துட்டு வரத்துக்குள்ள அடுத்து விட போடுறது என்ன செய்யலாம் என்ன போட்டு நாகமோ கழுத்துல பாம்பு எங்க வீட்டுல பெரியவங்க வந்தாங்கன்னா பாம்பு பத்தி கொள்ள மாட்டாங்க நாங்க பாப்பா அரிய வந்து கொண்டு போடுனா இவருக்கு அம்மா பாம்பு அப்படின்னு வந்துரும் பிச்சை எடுக்கும் போதா அந்த பாம்பு கல்வி போட்டு வரக்கூடாது என்ன பயப்படாம போடுவாங்க உனக்கு ரெண்டு வீட்டிலையும் விஷயம் என்று அவர் பலிகொள்ள வருகின்ற வருடத்தில் வினைவியதாக இப்பதிகத்தை அமைக்கிறார் இந்த பத்து பாட்டையும் படிச்சது பயணம் அந்த புரிஞ்சது ஜூஸ் நீங்க வெளியில ஜூஸே நான் சாப்பிடறது இல்ல என்ன தெரியுங்களே அவன் இங்க வச்சிருக்கிற பழம் நல்லா பெருசா அன்னைக்கு வந்து தான் இருக்கும் புடி கிமூல வந்ததா இருக்கும் நீங்க வேணா பாருங்க நீங்க போய் முதல் கூட நான் சண்டைய போட்டேன் எவ்வளவு பதினெட்டு ரூபா வாங்கிக்க இந்த மேல இருக்கிற பழத்தேடு அது இல்ல என்ன என்ன மூணாங்கல இது ஒண்ணு பழத்தே எடுத்து குளிஞ்சுட்டு அதுல திதிப்பா இருக்கிறத ஊத்தனும்னு நாம உள்ள தள்ளி விடுவோம் இங்க மேல அடிக்க வச்சது பாத்தீங்கன்னா அப்பதான் பிரெஷா வந்த மாதிரி இருக்குது ஒன்னு கோல ஒரு வயலும் தோடுறது இல்லை இந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிற பழம் அது எதுவா கொய்யாவின் கேட்டாலும் சரி ஆரஞ்சு கேட்டாலும் சரி எல்லாம் கீமு கூட வந்தது அதனால ஜூஸ் சாப்பிடாதீங்கன்னா மகாபாவிரு சொல்ல போறாங்க அந்த மேல வச்சிருக்கிற பழத்தை எடுக்கவே மாட்டானே நானே கோவை முதல் எங்கையும் பாத்துட்டேன் அடிக்க வச்சு அழகா இருக்கும் மேல மாசுமே அருமையா இருக்கு இது பதினாறு ரூபா தானே நீ இதுல வேணா திருப்பு கலக்கறது ரெண்டு ரூபா கூட்டி தொலைச்சுக்க பதினெட்டு ரூபா ஆனா இந்த பழத்தை எடுத்து போட போட மாட்டான சும்மா வச்சுக்கிறதுக்கு காட்சிக்காக இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்றது நாம என்ன பண்றது தொடந்தேன் இவளன் தாரம் அல்லன் தசர்தன் எப்ப சொன்னது எப்ப சொன்னது ராத்திரி மூன்ற மணிக்கு சொன்னது உங்ககிட்ட மணி குடித்து கூட சத்தியம் மூன்றரை தான் ஏன் பதினோரு மணி வரைக்கும் ராம பிரானுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிட்டு மணிக்கு எல்லாம் எங்கே கைகணிக்கு ஒளியும் ஒலியும் சித்தி பாக்குறீங்க பாருங்க எங்க கம்பரு கிடைக்கிறாங்க என்ன சொல்லு சொல்லு அப்புறம் தான் நீங்க புரிச்சிங்க வர அந்த வரத்தை எனக்கு இப்ப கொடுங்க அதை சொல்ல முன்ன அப்படின்னா என்ன வர அப்படின்னா ரெண்டே ரெண்டு வரும் ஒன்னு எங்க என் மகன் பரதன் பட்டத்துக்கு வரணும் அப்பவே இந்த தசரதன் மூஞ்சிய காட்டிருக்கணும் எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒலியும் ஒலியும் காட்டு இருக்கணும் கண்ண தண்ணி விட்டு அறையா பையன் பையம் பாவம் பாலதந்தான் பட்டத்துக்கு வரணும் அப்படின்னா அது கூட தாங்கிட்டாரு அங்க போய் கம்பரு தெரியாத ஒலி ஒலி எடுத்துட்ட அங்க உள்ள போடாது அரை மணிக்குள்ள அது ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் போயிட்டாரு நின்மகன் ஆழ்வான் நீனிது ஆழ்வாய் நிலமெல்லாம் உண்மயமா ஆளுதி தந்தீன் உரை குண்டீன் கம்பன் கம்பனான் இந்த பெரிய பரதம் பட்டத்துக்கு வர்றதில்ல கொஞ்சம் கூற எனக்கு அப்பழுது இல்லை நின்மகன் ஆழ்வான் அவங்க கூட நின்மகன் ஏன் இந்த பட்டம் அவனுக்கு கேட்டவுடனேயே கோவம் அல்லவா இது கம்பர்ல நின்மகன் ஆழ்வான் போன் பையன் பட்டத்துக்கு வந்த நீ மாதிரிதான் நீ இனி ஆழ்வாய் நிலமெல்லாம் உண்மயமா எல்லாத்தையும் அயோத்தி முழுதும் ஒரு சென்ட் கூட எனக்கு வேணாம் ஆளுதி தந்தேன் இப்பவே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உரை நான் சொன்ன சொல்ல மாத்த மாட்டேன் ஆனா என் மகன் என் கண் என் உயிர் இங்க இதுக்கெல்லாம் ஒர சொல்லணுமே ஒர சொல்லே பிடிச்ச என் மகன் என் மகன் ஏன் கண் என் கண் என் உயிர் என் உயிர் தள்ளை இருக்கிதான் போன பாட்டு சொன்னே விளங்குறாடா அதுக்கு நீ என்னது என் மகன் இல்ல இல்ல என் கண் என் உயிர் என் மகன் என் கண் இன்னுயிர் எல்லா உலகக்கும் நன்மகன் யாரு பெரிய பையன் நாடி ரவாமே நய வேண்டாம் வரதம் பட்டத்துக்கு வர்றதுல கொஞ்சம் கூட எனக்கு அடுத்து வேண்டும் ஆனா பெரிய தம்பிய இங்கே இருக்கட்டுமே காட்டுக்கு போவே அப்படின்னு கேட்ட புடிக்க புடலும் ஒன்னு கொடுத்து ஒன்னு பாத்தீங்கன்னா தேர்வுல ஐம்பது மார்க் போட்டு ஐம்பது குறைக்கிறதுக்கு நான் அதெல்லாம் முடியும் மணி மூன்று வரையும் கேட்டான் நடக்கல நின்மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் எல்லாம் வச்சுக்கவே அதனால் இனிமே என்ன தெரியுமா அவன் மகன் பட்டத்துக்கு வர்றான்ல அதுக்கு நாளைக்கு காலையில கங்கணம் கட்டத்துக்கு வேற கயிறு தேர வேணாம் உன் கடுத்தின் நான் உன் மகனுக்கு காப்பு நானாம் என்றான் நாளைக்கு அந்த அயோத்தி முழுத வந்து பரதா நீதான் இந்த ராசல் அரசர் கருத்தல் எங்க கைகாட்டு அப்படின்னு வந்த கங்கனம் கட்டிவியே அதுக்கு வேற கயிறு தேட வேணாம் கழுத்துல இருக்கு அதையே கட்டி உன் கழுத்தின் உன் மகனுக்கு காப்பு நானாம் என்றான் பாவம் அதெல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்க கொட்டி வச்சிருக்க எங்க போனோம் இங்க வந்துட்டோம் எதுக்கு ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரில் என்று சொல்லும் எங்கே வெள்ளித்திரையில் காண்கே அதான் வெள்ளி தெரியல் காண்க கம்பரமான சொல்லும் போது எனவே இவ்வாறெல்லாம் அந்த பதிகத்தை எடுத்துக்கொண்டவர் இவ்வாறெல்லாம் அந்த பந்த பெருமான் அந்த பிச்சையேற்க வந்தவரை நோக்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் பாடியதாக இந்த பதிகத்தை அமைக்கிறார் என்று அருமையான அந்த தொகுப்புரை வழங்கினார் இந்த பதிகத்துக்கு எந்த பாட்டு புரிஞ்சிருக்கு பதினோராவது பாட்டு பாடுறத கூட குறிக்கிறது திருக்கடை காப்பு அருள் பெற்று கரவில் அன்பர்தம் கூட்டம் தொழுது கலந்திருது போந்த இனிது போந்தருளி பிறவிய ஈங்கோய் மலை முதலாக விமலர்தம் பதிபல வணங்கிங்களா இந்த சோழ நாட்டு பதியல்ல இப்ப காவிரியை மையமா வைத்து நம்ம அடங்கல் முறையில செஞ்சு விட்டாங்க சோழ நாட்டுக்கு காவிரி தென்கரை பதிகள் வடகரை பதிகள் நிறைய கட்டுக்கோப்பா இருக்கு ஈங்கோய் மலைங்கிறது வடகரை காவிரிக்கு வடக்க இருக்கிற பதி இந்த ஈங்கோய் முதலாக என்று சொன்னவர் எல்லாருமே விட்டாங்க ஞானசம்பந்தரும் சரி அப்பரும் சரி சரி ஈங்கோய் மலையை பாடியவர்கள் நேரம் எங்க கொங்கு நாட்டுக்கு போடுறாங்க இருக்கிற பதிகளெல்லாம் வணங்கிங்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த திருப்பாண்டி கொடுமுடிங்கிறது அங்க கொங்கு நாட்டு இங்க ஈங்கோய் மலைங்கிறது சோழ நாட்டு இருக்குது ஈங்கோய் மலை அந்த திருப்பாண்டி கொடுமுடி வரைக்கும் இருக்கிறதுல என்னென்ன பதிகள் எல்லாம் இருந்திருக்கலாம்னு ஆராயணும் எங்கயாவது ஒரு சிவலிங்க திருமேனி இருந்து ஒரு மரம் இருந்ததுன்னா இது ஒரு கால் கோயிலாக இருக்கலாம் இது இருக்கலாம் இது இருக்கலாம் என்று வரணும் இதையும் சொல்ல ஆராய்ச்சி பண்றேன் முதலாக இதுவரை சென்று வந்த இன்னைக்கு எல்லா திருமுறைகளும் பாண்டிகுடி முறை பதிவு தான் இருக்கு அப்ப இடைப்பட்டது என்னதான் இருக்க முடியும் என்பது என்னங்கப்பா அதான் நேர போய் சொல்றது ஸ்பாட்ல போய் ஆராயலாம் அப்படிங்கிறது அந்த உரிய இடத்திற்கு போய் ஆராயணும் யாராவது வயசு புரிஞ்சவங்கள திருவங்கை மலை தாண்டி திருவெங்கை மலை தாண்ட மணமேடு மணமேடு தான தொட்டியம் அப்புறம் தாண்டிங்கன்னா எளூர்பட்டி அப்புறம் நாமக்கல் சேலம் இப்படி எல்லாம் இருக்குது இந்த பகுதியெல்லாம் போய் என்ன பண்ணணும் ஐயா இங்க எது ஏன்னு கோவில் இருக்கா ஐயா பெரிய வயசானவங்கள அது கோயிலா இருக்க வேண்டியது இல்லையா ஏதோ மரத்து ஆனா ரொம்ப நாளா இருக்கா ஐயா சொன்ன இருக்குயா அது இப்ப காட்டுக்குள்ள இருக்குது ஆனா ஐயா எங்க பாட்னார் எங்க பாட்னார் இருக்கு என்பதற்கு நம்ம உடைய காண்பது என்னை காணப்போறோம் எப்படி காணப்போறோம் ஆண்டவன் தான் சிவசிவ எனவே அங்கிருந்தவாறு நேரம் எங்க போயிட்டார் ஈங்கோய் மலை முதலா விமலர்தம் பதி பலவன் இங்கி எங்க போயிட்டார் திருப்பாண்டி கொடுமுடி அணிந்தார் நீங்க கூட திருத்தலை யாத்திரை செய்யும்போது காவிரி இருகரையிலும் இருக்கிற அந்த பதிகளை வணங்கும் போது அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப அருமையா எந்தெந்த பதிகளுக்கு பிறகு எதை வணங்கினா ஒரு நாளைக்குள்ள நமக்கு இந்த வேகம் கொடுத்தாண்ட கொடுத்தாண்டல்ல அதனால கொடுத விரைவில் பார்க்கலாம் ஒரு நாளைக்குள்ள ஆறு பதியாவது பார்க்கணும் காவிரி தலைவர் வடகரையில ஒரு ஆறு தென்கரைல ஒரு ஆறு அல்லது வடகரையில ஒரு ஆறு ஒரு நாலு பத்தாவது தினமும் பதிக்கணும் ஒரு மூன்று நாள் ஒரு வேன் எடுத்துக்கிட்டு போனா ஒரு பதினஞ்சு பேர் ஒரு முப்பது பதிகமாவது தேவையான அதுக்கு எதை முன்ன பார்த்து எதை பின்ன பாக்கணும் எதை அந்த திடீர் காலம் காலத்துல பாக்கலாம் எதை காலசந்திக்குள்ள பார்க்கலாம் எதை மத்தியானத்துக்குள்ள பார்க்கலாம் அப்படி எப்படி அணுக்கம் இருக்குதுன்னு பாக்கணும் பாட்டா சோழ பதங்க மணங்கிதான் தேவையான சிவஜிவே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உடலத்தகுமு பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையன் உடல் ஆனா பாத்துட்டா ரொம்ப நாள் சொல்லப்படாது எல்லாம் ஒரு ஒரு ஆண்டு ஒன்றைய ஆண்டுக்குள்ள ஆமா ஆமா சாட்சா சரி எனவே பாருங்க இப்படி ஈங்கோய் சிறுப்பாண்டு குடி போய் பொங்கினில் பொன்னி தென்கரை கரையூர் கொடுமுடி கோயில் முன்குருகி அங்கிருந்து என்ன சொல்கிறாராம் சங்க வெண்குடை ஆறு கொடை வளம் செய்து தாழ்ந்து அன்பினில் தாழ்ந்து பொங்கிய வேட்கை பெருகிட தொழுது புனிதர் பொன் மேனியை நோக்கி இங்கிவர் தம்மை மறக்க ஒண்ணாதன எழுந்தமை குறிப்பினில் எடுப்ப என்ன அருமை தெரியுமா திருப்பாண்டி குடிமல்ல போகும்போது இந்த பெருமானையும் மறக்க முடியாது இந்த பெருமானுக்குரிய திருப்பெயரையும் மறக்க முடியாது என்ன பெருமானுக்குரிய பெயர் என்னத்து அப்ப பெருமானுக்குரிய பெயர் திருவைந்தெழுத்து என்று யார் சொன்னார் அப்ப திருநாமம் ஐந்தெடுசும் செப்பாராயில் தீர் எந்த யார் திருநாமம் நமசிவாயம் எந்தெழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே ஐயா இந்த மேலுலகம் பெருமான் இருக்கு அங்கெல்லாம் போக முடியுமாயே அப்படின்னு கேட்டாரு அது எப்படி போறதுயா எந்த ஏறப்புலன்ல போறதுனா ஒரு ஏறப்புலன்னு எந்த யார் திருநாமம் நம சிவாயம் இத சொல்லு சொன்னாயா என்பாருக்கு இரு விசும்பில் இருக்கலாமே இருக்கலாமே நீ அப்படி படி அங்க எல்லாம் போக முடியுமாயிரு போலாம ரொம்ப லேசாச்சி எது நமச்சிவாய எப்படி கிளிப்பிள்ளையா சொன்னாங்க கிளிப்பிள்ளையா திருநாக்கி இங்கு இவர் தம்மை மறக்க ஒண்ணாதென்று எடுந்தமை குறிப்பினெடுப்ப அன்னலார் அடிகள் மறக்கினும் உன் திருவடி மறந்தால் கூட நாம அஞ்செடுத்து அறிய எப்பொழுதும் எண்ணிய நாவே இன்சுவை பெருக பெருமானி நான் உன்னை மறந்தா கூட உன்னுடைய திருப்பெயரை மறக்க மாட்டேன் என்று இதனை எப்படி சொல்றாராம் திண்ணிய உணர்விற்கொள்பவர் அந்த பாட்டு பதிகம் இப்பதான் வராது மற்ற பற்றிலேன் என்னும் செடும் தமிழால் நன்னிய அன்பின் பின் இப்போ நவின்றார் நமைச்சிவாய இந்த பதியத்தை எப்படி அறிமுகப்படுத்துற பாத்தீங்களா நான் உன்னை மறந்தால் கூட உன் நாமமாகியிருவந்தலத்தை மறைக்கேறி என்னும் கருத்தமைதி உடைய இந்த பாதியத்தை பாடினான் அப்ப என்னது என்ன பதினற்று பற்றனை கிந்தி என் பாதனியே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவாமி வந்தெய்தினி கற்றவரத்தொழுது ஏத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் இந்த ஆன்மா வாய உணர்வுடைய ஆன்றந்தாலும் கூட சொல்லி சொல்லி படையப்போனதில்ல அந்த வாய் என்ன பண்ணும்னு கேட்டா நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் பன்றாடும் மலர்ப்பாலம் மரவாமிங்கிற மாதிரி உட்காரும் போது ஐயா உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் அடியா எல்லாம் வரலாம் மேகதுர பூஜைக்கு சிவாயினம் சிவாயும் சுவாயிரமும் சுவாயிரம் உட்கார்ந்து தண்ணி எல்லாம் இருக்குதுயா அப்படின்னு சொன்னேன் சுவாயிரம் சுவாயிரம் ஏறத்தாழ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஐயா நான் கொஞ்சம் பாயச வச்சுக்கலாமே நாக்கலை மறவாது இந்த பதிகத்தை அப்படியெல்லாம் எடுத்து வருகிறேன் மற்ற பற்றின கி என்ன பண்றது ஆனா இப்படி போனா நூறு பாட்டு போமா அதனால அதனால் அப்படியே பாப்போம் இல்லன்னா அப்புறம் திடீர்னு எக்ஸ்பிரஸ் பாருங்க இந்த இடைநிலா பேருந்து இடமே இல்ல இந்த இடைநிலா போட்டதுக்கு சில்லறை அஞ்சு ரூபாய் ஏத்த சரியான ஆட்டுநிலாங்கிற சாதாரண பேருந்தெல்லாம் எக்ஸ்பிரஸ் போட்டாச்சு எல்லாம் ஏமாற்று அது மாதிரி பேருந்து இவ்வகை பரவி திருக்கடை காப்பும் இங்கே இல்ல உலகள உறுதியாம் பதியம் உரைத்துமை உணர்வுரா ஒருமை பாருங்க இந்த பதியம் அவர் அப்பொழுது பாடியது ஆனா தமக்காக பாடியதாது அல்ல உலகளாம் அவர் எட்டாம் நூற்றாண்டு பாடி வைத்தார் இருபதாம் நூற்றாண்டு என்னோடு பன்னிரண்டு நூற்றாண்டு ஆன பிறகும் மற்ற வாவனி நான் மறைக்கணும் சொல்லு நான் திருவுரை முத்துவதில் பண்றாங்களே எல்லா மூர்த்திகள் அருமையா இசையோடு பாடுகிறார்களே நாமும் காது கொடுத்து மிக அருமையா பாடினார்களே என்று கேட்டு சொல்கிறோமி ஆதலால் அப்படிப்பட்ட அருமையை உலகளாம் உய்ய அந்த பதிகத்தைச் சொன்னாராம் உலகளாம் உறுதியாம் பதிகம் உரைத்து நிறவிய சிந்தை உடன் திருவருளால் நீங்குவார் அந்த ஊரை விட்டு புறப்படுறார் எது பாண்டி கொடுமுடி விட்டு புறப்படுகின்றவர் பிறகு வேகமா போகணும் சரிங்களா என்ன செய்வாராம் பாங்கு நற்பதிகள் பலவு முன்பணிந்து பரமறுதால் போற்றி இந்த பல பதிகள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் என்னவோ அங்க எல்லாம் வணங்கி இருக்கிறார் வணங்கி தன் பணிமலர் படைப்பை புல உம்ம கொங்கில் காஞ்சிவாய் பேரூர் குரிகினார் முருகு மாதரவால் பேரூருக்கு போற பேரூர்ல ஒரு அருமையான மரம் நமக்கு அமைந்திருக்குங்களா யாரு சாந்தடிங்க ராம் சாமடிகள அவர் புலவர் பாஸ் பண்ணுவார் இருந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் சாதாரணமா இருந்து இப்ப பேடத்துக்கு வந்து அப்ப இளவரசம் பணி ரெண்டு பேரும் நல்ல தங்கமான ஆர்டிபிஷன் ஆயிலே அந்த பேரூருக்கு இப்பொழுது நாம் குங்கு நாட்டிலே கோவையில ஒரு பகுதியாக இருக்கிற ஊர் அங்கே சென்றன அத்திருப்பதி அணிந்து முன் ஆண்டவர் கோயிலுள் புகுந்து வைத்தவர் சூட வலங்கொண்டு மோர் தம் எதிர் விளங்க நித்த நாட்டில் மன்று நாட நீடிய கோலம் நீர் காட்ட கைத்தலம் குவித்து கண்கள் ஆனந்த கழுதியை பொழிதரக் கண்டார் அங்க போன உடனே இருக்கிற கோலத்தை இந்த சுந்தரமூன் சுவாமிகளுக்கு காட்டினார் அங்க இருக்கிற பெருமாள் நடராஜா திரு எனவே தில்லையில் இருக்கிற அந்த வனப்பை அப்படியே காட்ட இவர் என்ன அங்கிருந்தவாறு பாடினார் இங்கே அந்த பேரூர்ல இருந்தவாறு அத்திருப்பதி அணிந்து முன் தம்மை ஆண்டவர் கோயிலுள் பூந்து மெய்த்தவர் சூழ வலம் கொண்டு உன்பு மே சம்பதிர் விளங்க நித்தனார் தில்லை மன்றுள் நின்றாடல் நீடிய கோலம் நேர்காட்ட கைத்தலம் குவித்து கண்கள் இதுங்க அப்படியே ஆனந்த இருந்தார் காண்டலம் தொழுது வீழ்ந்துடன் எழுந்து கரையிலன் பெண்பினை பொறுக்க பூண்டாயம்புலனில் புலப்படா என்பம் உணர்வில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை கிடத்தபின் சைவ ஆண்தகையாருக்கு அடுத்த அந்நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பாரு அந்த மாதிரி அந்த பெருமானைக் கண்டு வணங்கும் போது அவருடைய உள்ளமும் அவருடைய உடலும் இருந்ததே நான் எல்லாம் சொல்ல முடியாதுதான் ஏன் பெருமான் அறிவார் அந்த செய்த அடியவர் அறிவார் அவ்வளவுதான் அவ்வளவு ஆறா காதலுடன் பணிங்கினார் என்ன பதியம் அது பேரூர் புதிய நோய் செய்யும் நம்ம வருங்கிற பொழுது அந்த பதியத்தை என்ன பண்ணலாம் எந்த பாட்டுங்கழுது வீழ்ந்து வீழ்ந்துடன் எழுந்து கரையிலும் பெண்பினை உருக்க பூண்டாயும் புலனில் புலப்படா இன்பம் புனர்ந்து உணர்வீலில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை தலைப்பட கரைத்தவின் சைவ ஆந்தகையாருக்கு அடுத்த நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பாங்க அவருக்கு அப்படி அந்த ஏற்பட்ட அந்த இன்ப அனுபவம் யாரும் சொல்ல முடியாது அவரை அறியுமா அந்நிலை அறிந்த போது கொங்கு நாட்டு திருப்பதி திருவஞ்சக்கலத்தில் கொண்டு போய் தானே முன்படை சுந்தர அப்ப கொங்கு நாட்டு திருப்பதியில் ஒரு மூணு நாளில் எல்லாம் வழிபாடு செய்து திருப்பூர் வழிபட்டு போன போது அந்த குருக்கள் சொன்னாரு இந்த ஒரிசாவில இதை பாருங்க நில அழுத்தம் இங்க வந்திருக்காரு ஒருவர் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு நடராஜ பெருமான நேரம் தான் அந்த நில அழுத்தம் வந்திருக்கு ஆனால் இவரை ஒண்ணுமே செய்யல போய் எழுதியிருக்காரு அந்த யாரும் அர்ச்சகர் ஐயா உங்க நீ கொடுத்த நடராஜ பெருமான் பிரசாதம் என் பயிலே எனக்கு அந்த எடர்பாடு நேர் இல்லையா சொன்னார் கடிதம் பெருமாள் அப்போ திருவள்ளுவர் மலைமிசை எகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் திருவள்ளுவர் வராம இருப்பாரா அதனால இப்படி நிலமிசை நீடு அந்த அர்ச்சகர் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி பட்டார் ரொம்ப எனவே அந்நிலை நிகழ்ந்த கும்பிட பெற்றால் என இனி புறம்போய் எய்துவதென்று மீண்டெலும் தருள் கெழுவார் பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டால் வேற என்ன நமக்கு வேண்டும் வேண்டுவதில்லை என்று கருதி அங்கிருந்தவாறு பேரூரிலிருந்து ஆயடை நீங்க அப்படினால் செல்வார் அறுவரை சுரங்களும் பிறவும் நீர் நதியும் பல கடந்து பரமிரதம் பதிபல பணிந்து பாருங்க அங்கே அறுவரை சுரங்களும் சுரம்னா பாலைநிலம் அது பழையவன நேரம் அப்படி எல்லாம் ஆனாலும் தண்ணீர் இல்லாத காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதி பலவும் கடந்து பரமதம் பதி பல பணிந்து வெறுப்படும் பரவி வெஞ்சமா கூடலும் பணிந்து திருவெஞ்சமா கூட நீங்க கொங்கு நாட்டு பதிவுல திருவெஞ்சமா கூடல முதல்ல வச்சு வணங்கினா அப்புறம் அப்படியே பவானிங்களா நம்முடைய இது திருச்செங்கோடு என்று இப்படி வந்து ஒரு நாளைக்குள்ள திருமுருகன் அவினாசி வரைக்கும் நேர மதுரையிலிருந்து திருவஞ்சமா கோடலுக்கு சரியா மூணு மணிக்கு போயிருக்கு அதெல்லாம் ஒன்னும் குளிச்சுடணும் சிவசிவாங்க எங்க தண்ணி இருக்க எடுத்து மொண்டு ஊத்தி குளிச்சுட்டா அதெல்லாம் பார்க்க கூடாது கோவை தண்ணியும் ஒத்துக்கும் அவினாசி தண்ணியும் ஒத்துக்கும் சென்னை தண்ணியும் ஒத்துக்கும் திருவண்ணாமலை தண்ணியும் ஒத்துக்கும் கோவை தண்ணி தான் இருக்கிறது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அது இன்னைமே ஒரு நாலு மாதம் குளிக்கிறது இருக்கு அப்படி ஊத்தும் அப்படியே நடுக்கும் ஈரோடு எல்லாம் கூட அப்படி இல்ல ஈரோடுலாம் சாதாரண தனியாக மழை பெஞ்சா கூட குளிர் சில்லுன்னு குளிர்றது கோவை தான் என்ன பண்றது அந்த பொல்லாச்சி தாண்டி உடுமல வந்துட்டான் அவர் அவ்வளவுதான் சகாராபாளையம் தான் இப்படி ஆகவே அந்த நீங்க இந்த கூடலை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்தவாறு நீங்க வந்தீங்கன்னா பவானி திருச்செங்கோடு இதெல்லாம் சென்று வணங்கி நீங்க ஏறத்தால முருக திருவள்ளுவர் கூண்டி அவிநாசி அவிநாசி தான் கடைசியா வச்சுக்கிட்டோம் திருவஞ்சம்மா கூட மறுநாள் அங்கேயே போய் திருவஞ்ச காலத்தில் மறுநாள் போய் அந்த தானே முன்படுத்த அந்த பதிகளை ஒரே நாளில் பார்த்துக்கலாம் அது அவர் சொல்லலாம் தெரிஞ்சது பஸ் போய் வரும்போது திருச்செங்கோடு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் மேல ஏறணும் ஆனா இப்ப பஸ் இருக்குது திருச்செங்கோடு ஒரு காலத்துல திருச்செங்கோட்டுக்கு பஸ் ஏறி இல்லாத காலம் இருக்கு ஏறித்தான் போகணும் இப்ப அருமையா பேருந்து போச்சுன்னா இருபது நிமிஷத்துல மேல கொடுக்கும் அதனால இப்படியெல்லாம் அந்த திருவெஞ்சமா கூடலை வணங்கினாராம் நம்முடைய சுந்தர பெருமாள் வணங்கி கூடலும் பணிந்துடியார் தென் திசை கற்குடி திருக்கற்குடி எங்க இருக்குது எங்க இருக்குது திருச்சி பக்கத்தில் இருக்குது திருவெஞ்சமா கூடல் கரூர் பக்கத்தில் இருக்கு இங்க வரும்போது இப்ப திடீர் திருக்கற்குடிங்கிறது திருப்பராய்ச்சி பக்கத்தில் இருக்குதா அப்படி இருக்கு மலக்கோட்டை பக்கத்தில் இருக்கு எனவே அங்கிருந்தவாறு இங்கிருந்து அப்படியே நேரம் வந்தாலும் எப்படி வந்தா இடையில பலவும் பார்த்துட்டு வந்திருப்பார் இல்லீங்களா கற்குடி விழுமி ஆறை நீடு விரிப்பில் திருப்பதியும் நிறைந்த சிந்தையுடன் பாடி பாடு விரிப்பில் தொண்டருடன் பதிகள் பலவும் அணிந்திரஞ்சி தேடும் இருவர் காண்பரியார் திருவாரை மேற்றலி சென்றார் திருவார அங்கம் ஆதியோர் ஆறை மேற்றலி என்ற அந்த அருமையான பதியத்தை பாடிய புறம்பயந்தோதுவாம் போதும் என்றார் அது என்ன அந்த புறம்பயந்தொழ போதுமே என்று பாடிக்கொண்டே வருந்தொழ போதும் திருப்புறம்பயம் வந்தார் மதுரை ஆதீனத்தினுடைய திருக்கோவில் திருப்புறம்பயம்னா இப்படி அந்த திருப்புறம்பயத்திற்கு வந்து வணங்கி அப்பதிக்கணமர்ந்த தொண்டரும் அன்று வெண்ணினல்லூரில் ஒப்பரும் தனிவேதியன் பழ ஓலை காட்டி நின்றாண்டவர் இப்பதிக்கண் வந்த இத என்ன தவங்கள் எந்த எதிர்கொள்ளவிப்பு எரித்த சேவர் கோயில் வாயிலில் முன்னாரு பாருங்க சிச்சில் இடங்கள்ல தான் வரவேற்றாருன்னு சொல்ற பாருங்க அதுல நம்முடைய வரவேற்ற இடங்கள் எதுன்னா நம்முடைய என்ன வருது இல்ல திருப்புறம்பயமும் ஒன்று அப்படியாக இருந்தா அப்பதிக்கணமர்ந்த தொண்டரும் அன்று வெண்ணை செய்து நீடு கோபுரம் முன் பிரஞ்சனாவது தொண்டரோடு உள்ளணிந்து ஆடல் மேவிய அன்னலாரடி போற்றி பெருமானை வணங்கி அஞ்சலி கோலி நின்று ஏடுலாமலர் தூவி ஐந்து மாகும் குறிப்பினால் பீடு நீடு நிலத்தின் மேல் பெருக பணிந்து அப்பா இந்த எட்டினோடு ஐந்துமாகும் உரிப்பினால் நாவலர் அருமையா எழுதில இந்த பாலபாடம் அதெல்லாம் எழுதுன பெருமானை வணங்குகின்ற பொழுது எட்டு உறுப்புகள் படம் அப்புறம் ஐந்து உறுப்புகள் படம் ஐந்து உறுப்புகள் படம் அருமையா ஐந்து உறுப்புங்கள் அருமையான தமிழ் அது அப்படியே வடமொழியாக்கம் அந்த பஞ்சாங்கம் இல்ல பஞ்ச ஐந்து உறுப்போடு வணங்குறது அப்புறம் அட்டாங்கம் அட்டாங்கம்னா எட்டு எட்டு விதமான உறுப்புகள் அப்போ வணங்கும் பொழுது நீளமா வணங்கி திரும்ப முழங்கால முடிச்சு இந்த பகுதி படாம வெறும் ரெண்டு கை மட்டும் தலை மட்டும் பணிவது கால் ரெண்டு குளங்கால் பனியும் கை ரெண்டு பனியும் தலை மட்டும் பனியும் திருமணங்களில் அந்த அருமையாக சன்னிதானங்களை பூஜை முடிந்திருக்கிறது நிறைவா வருகின்ற பொழுது நமக்கெல்லாம் திருநீர் வணங்கிட்டு அதன் பிறகு அவங்க நிறைவாக அப்படி எழுந்தருள்கின்ற பொழுது இந்த மாதிரி வணங்கி அட்டாங்க பஞ்சாங்கம் என்று சொல்வதற்கே அதை எட்டு ஐந்து ஐந்துறுப்பும் படம்